சமயம் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம் வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே ஓரொரு நாளும் காலையில் வேதவியாசரை வணங்குவது நமக்கு எத்தனையோ நன்மைகளை தரும் ஒரு நாளை தொடங்குகிறோம் இந்த நாள் முழுக்க நாம் நல்லதையே செய்ய வேணும் நல்லதையே நினைக்க வேணும் நல்லதையே பேச வேண்டும் இந்த மூன்றுக்குமே துணை புரிந்தவர் வேதவியாசர் அவர் சொல்லிக் கொடுத்த தர்மங்களை நாம் மனதார நினைக்க வேண்டும் வாயார பேச வேண்டும் நம்முடைய உடலாலே நன்கு கடைப்பிடிக்க வேண்டும் இதெல்லாத்துக்கும் அடிப்படை தேவை வியாசரிடத்தில் பக்தி வேணும் இந்த ஜகத்துக்கே எத்தனையோ நன்மைகள் செய்தவர் வியாசர் வேதங்களையே பிரித்து கொடுத்தவர் பகுத்து வேறுபடுத்தி கொடுத்தவர் இதிகாச புராணங்களையெல்லாம் உலகத்தில் அனைவரும் அறியும்படி பரவச் செய்தவர் மகாபாரதத்தை கொடுத்து அதிலும் பல உபதேசங்களை பல சான்றோர்கள் ரிஷிகளைக் கொண்டு பேச பேச எழுதி வைத்தவர் கண்ணனுடைய மறு அவதாரமென்னே கொண்டாடப்படுபவர் வியாசர் தன்னுடைய அழகான மைந்தனாக விதுரனுக்கே அருள் புரிந்தார் வியாசருடைய குமாரராய் யமதர்மராஜனுடைய மறு உருவாக விதுரன் இப்பூவுலகத்தில் நடமாடினார் அவர் ஏது பேசினாரோ அதுவே தர்மம் உரைத்தவைகளை மகாபாரதத்தில் கொண்டாடுகிறார்கள் அதில் நாம் தற்போது அடையாளங்களை பார்த்து வருகிறோம் கடந்த நாள் நாம் சந்தித்த போது ஓர் அடையாளம் சொன்னார் மித்யாசரதி தன் நண்பனின் பொருட்டு நல்லவன போலே வேடமிட்டு ஆனால் பொய்யாக நடந்து கொள்ளுகிறானோ அவன் முட்டாள் இதை பார்க்க நமக்கு மேலெழுந்தவாரியாக இப்படி தோணும் இதை போல ஒரு தப்பான நண்பனை வைத்துக் கொண்டிருப்பவன் முட்டாளா அல்லது அந்த தப்பான கண்ணோட்டத்தில் இருக்கிற நண்பன் முட்டாளா இதுல யார் ஒருத்தர் அவர் முட்டாள்தான் ஆனா அவருக்கு பாவம் வந்துட போறதில்லை அவருக்கு இப்படிப்பட்ட நண்பன் தவறான நண்பன் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை ஏமாந்து போனார் அதற்காக அவருக்கு பாவம் வராது ஆனா யாரோ ஒரு தன் அறிந்து தன் நண்பனை ஏமாற்றுகிறானோ அவன் பாவத்தையும் சேர்த்து சம்பாதித்துக் கொள்ளுகிறான் நம்ம புரிவதாக நினைத்துக் கொண்டு நமக்கு எடுத்துவிட்டோம் நாம சொத்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்தாலும் கடைசியாக பாபமூட்டை சுமக்க போகிறோமே அது தெரியாமல் போய்விட்டதே அதனால உண்மையில் முட்டால் நான் தான் அந்த நண்பன் முட்டாளோ அல்லனோ அவன் இன்று சொத்தை அன்பொருத்துலாம் நமவுக்தி மதிமகே கண்டே யான் தி மங்களசூத்திரதான் யார் பஞ்சஸ்தவம் என்னும் அழகிய நூலை பாடி அந்த நூலையே வேதம் என்னும் தாய்க்கு கழுத்தில் அணியும் மங்களசூத்திரமாக சமர்ப்பித்தாரோ ஏது மங்களசூத்திரமாக பஞ்சத்தவம் விளங்குகிறதோ அந்த வணங்குகிறேன் அவர் ராமானுஜருக்கு நெருக்கமான அறுத்தவர் தான் உயர்குலத்தில் பிறந்தோம் மெத்தப்படித்தவர் பெரும் பணக்காரர் இந்த எந்த எண்ணமுமே அவரிடத்தில் கிடையாது வருத்தும் பிறவிறுள் மாத்த எம் பொய்கிறான் ஆழ்வார்களை பற்றி திருவரங்கத்த ராமானுஷனு சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்தவடியை பற்றினவர் ராமானுஷ் ஆழ்வார் திருவடியை பற்றியவர் திருவடிகளே அவர்தான் திருவடிகளில் பக்தி கொண்டவர் என் ஆழ்வார்களை பத்தி எல்லாம் மேல சொல்லப்படார் ஆனா அதுக்கு முன்னாடி ஓர் பாசுரம் அதில் கூறத்தாழ்வான் ராமானுஷரை பற்றினவர் என்று சொல்லுகிறார் ராமானுஷர் பல ஆழ்வார்களை பற்றியவர் ஆனா அதை விட ராமானுஷருக்கு ஏற்றம் கூறத்தாழ்வானாலே பற்ற பெற்றவர் இராமானுஷன் அதை பற்றி ஒரு அழகான பாடல் மொழியைக் கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமு குறும்பாம் குழியை கடத்தூரத்தாழ்வான் சரண் கூடியதின் பழியை கடக்கும் இராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் வருத்தமன்னே எனக்கு ஒண்ணு கிடையாது நரக்கத்தின் வழி நாம் போறது நேர வைகுந்தம் தான் திரும்ப பிறக்க போவதும் கிடையாது ஏன் தெரியுமா நம்முடைய மொழிக்கே அப்பாற்பட்டு நிற்கும் மனத்தாலே நினைப்பதற்கு அரிய பெருமகளை பெற்றிருக்கும் கூறத்தால்வான் திருவடிகளை பற்றி இனி அவர் பார்த்து ராமானுஷரிடத்தில் ஈடுபடுத்தி விடுவார் ராமானுஷ்வர் பெருமானிடத்தை கொண்டு போய் சேர்த்து விடுவார் மொழியை பெரும் புகழாம் நம்முடைய பேச்சுக்கு அப்பாற்பட்ட புகழ் படைத்தவர் வாசா மகா குண தேசிகாத்ய கூராதிநாத கதிதாச்சில நைச்சிய பாத்திரம் என் ஆச்சரியமான ஸ்லோகம் அப்படிப்பட்ட கூறத்தாழ்வான் முக்குரும்பு அறுத்தவர் ராமானுஷரே இவர் நம்மை பற்றியபடியால் நமக்கு பெருமை என்ன நினைக்கிற அளவுக்கு பெருமை அருவான் ராமானுஜருக்கு முற்பட்ட ஆச்சாரியர்கள் பிற்பட்ட ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் ராமானுஷரால ஏற்றன் ஆனா அந்த ராமானுஷரே இப்படி சந்தோஷப்பட்டு பெறான் கூரத்தாழ்வான் எனக்கு பெருமை அந்த அளவுக்கு கூரத்தாழ்வானுக்கேற்றம் தைமாசம் அஸ்த நட்சத்திரத்திலே காஞ்சிபுரத்துக்கு அருகிலே கூரம் என்னும் சிற்றூரிலே பிறந்தவர் அவ்வாழ்வானுக்கு எத்தனையோ நண்பர்கள் பல பேர் அவர் திருவடியை பற்றினவர்கள் யாரிடத்திலும் கூரத்தாழ்வானுக்கு துவேஷம் பகைமை கிடையாது ஆனால் ஏனோ தெரியாமல் நாலூரான் என்று ஒருத்தல் இருந்தார் அவரை பத்தி வெகு குறைவான செய்திகள் தான் வரலாற்றில் கிடைக்கின்றன இருந்தாலும் அந்த செய்திகள் வைத்து பார்க்கும் போது இப்படி இருந்திருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது கூறத்தாழ்வானுக்கு வேண்டியவராகத்தான் இருந்தார் ஆனால் ஏனோ தெரியவில்லை அவருக்கு நன்மை நினைப்பதை விட்டு விட்டார் அவருக்கென்ன தீமை நினைக்காமல் போனாலும் நடந்த கதையாது இவர் கூரத்தாழ்வானுக்கு வேண்டியவர் தார் ஆனால் அந்திருந்த சோழமன்னவனுக்கு நெருக்கமாக இருந்தார் ஆலூரான் சோழமன்னவன் வைணவர்கரிடத்திலே விரோத மனப்பான்மை கொண்டு அனைவரிடத்திலும் கையெழுத்து கேட்டான் இந்த உங்கள் தெய்வம் விஷ்ணு இருக்கிறாரே அவர் முழுமுதல் கடவுள் அல்லர் அவர் பரம செய்வதானபடியால் மன்னவன் கேட்டது சிவனே முழு முதற் கடவுள் எழுது கையெழுத்து போடுங்கோள் என்று வைணவர்களை துன்பப்படுத்தினான் அப்ப நாளூரான் எடுத்து கூறினார் எதுக்கு யாராரோ வைணவர்களை துன்பப்படுத்துகிறாய் இவர்களிடத்திலெல்லாம் கையெழுத்து வாங்கி லாபம் இல்லை பயன் இல்லை இவர்களுக்கு தலைவர் ஒருத்தர் உள்ளார் அவர்தான் ராமானுஷ் நீ வேணும்னா அவரை அழைத்து வர அவரை கையெழுத்து போடச் சொல் சிவா பரதம்நாத்தின் எழுதி ராமானுஷரிடத்துல கையெழுத்து வாங்கிவிட்டா மொத்த வைணவர்களும் ஏற்றுக்கொண்டா போலே என் இவர்தான் சொல்லிக் கொடுத்தார் அது சொல்லிக் கொடுத்தது சரியாகவும் இருந்திருக்கலாம் சொல்லிக் கொடுத்து தவறாகவும் இருந்திருக்கலாம் ஒருவேளை இப்படி நினைப்பில சொல்லியிருக்கலாமே எல்லாரையும் துன்பப்படுத்துறதை விட நேர ராமனுஷரை கேட்போம் அவரே ஒத்து நூட்டார்னால் துன்பப்படுத்த கூடாது அவரே ஒத்து நூட்டார்னால் அப்ப எல்லா இடமர்களும் ஒத்து நுடுவா அவர் ஒத்துக்கலன்னா ராஜாவை ஜெயித்து ராஜாவரை திருத்திட்டு போட்டமே என்கிற நினைவாகவும் இருக்கலாம் அந்த நினைவால பண்ணிருந்தாரால் அது கொண்டாடத்தக்கது ஆனா சரித்திரத்தை பார்த்தால் மற்ற ஏனையோருடைய எழுத்துக்களை பார்த்தால் அப்படி இருப்பதாக தெரியவில்லை எண்ணத்தை வைத்துக் கொண்டு ராமானுஷ் கையெழுத்து மாட்டார் என்ன ஆபத்து நேர்கிறது பார்ப்போம் என்கிற எண்ணத்தோடு அரசனிடத்திலே சொல்லப்போக அரசனும் ராமானுஷர் அழைத்து சொன்னார் அவரை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்தோட கூறத்தாள்வான் தானே ராமானுஷராக வேடமிட்டுக் தன்னுடைய வெள்ளை வேஷ்டியை மாற்றி காஷாய உடையை உடுத்துக் கொண்டு கையிலே திருதண்டத்தை பிடித்துக் கொண்டு சோழமன்னு அரண்மனைக்கு சென்றார் கையெழுத்திட வற்புறுத்தப்பட்டார் கையெழுத்திடம் மறுத்தார் திருமாவனுடைய பெருமகளை எடுத்து கூறினார் மன்னவன் கேட்கும் நிலையில் இல்லை இவர்களுடைய கண்ணை பறித்துவிடு என்று ஆணையிட்டான் கூற கண் கோயித்து அப்பனா இதுக்கு யார் காரணத்தோ நண்பன போலவே இருந்திருந்த நாலூரான் அவர் சொல்லிக் கொடுக்கவேதானே கண்ணே போயிற்று குரத்தாழ்வான் நாலூரான தப்பாக நினைக்க வேண்டும் அவர் நினைக்கவில்லை அவரே தேவ பெருமாள் காஞ்சி தேவாதிராஜன வரதராஜ தவங்கிற அது நூல் பாடினார் அந்த நூலை பாடச் சொல்லி தூண்டியவரே ராமானுஷன் குரத்தாழ்வானே நீர் காஞ்சி தேவராஜனிடத்திலே போம் யார் எதை கேட்டாலும் சர்வபூதர்தம் தயானிதின் தேவராஜம் அதிராஜம் அவனிடத்தில் நன்கு ஸ்தோத்திரம் செய்து உமக்கு இழந்த கண்களை மீட்டுக் கொள்ளும் என்று ராமானுஷ்வர் சொல்லி அனுச்சார் கண்ணை கேட்கறதுல கூறத்தாழ்வானுக்கு எண்ணமே கிடையாது இருந்தாலும் ராமானுஸ்வர் ஆணை பரதராஜ்தவத்தை பாடினார் முப்பிவனு முதலில் கேட்டார் கண்டிப்பாக கொடுத்தோம்னு தேவைப்பெருமாள் செப்பினான் நாம் பெற்ற பேற்றை நாம் நாளூறானுக்கு மருள வேண்டும் நாலுறான் தான் காரணம் என் அவனுக்கும் முக்தி பெற்று கொடுத்தார் இப்ப நாலூரான் ஏமாற்றப்பட்டார் தண்ணே போயிட்டு ஆனாலும் அதை நினைவில் கொள்ளாமல் நண்பனாக இருந்தான் ஆகையாலே அவனுக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் இன்னா செய்தாரல் அவர் நன்னயம் செய்து விடல் அவனுக்கே மோட்சத்தை பெற்றுக் கொடுத்தார் குரத்தாழ்வான் இப்ப இத பத்தியும் தேவைப்பெருமாள் மனசுல வச்சுட்டு போறார் அதே கூரத்தாழ்வானுக்கு நண்பனாக இருந்துவிட்டு அவர் கண்கள் போவதற்கே நாளூர் ஆண் காரணமாக இருந்தார் அதை பற்றியும் தேவப்பெருமாள் திருவுள்ளத்தில் வைத்துக் கொள்ளப் போகிறார் தேவப்பெருமாளுடைய உள்ளத்தில் நாலூர் ஆண் கோபம் மூண்டிருக்கும் அந்த சீற்றத்தாலே நாலூர் நரகத்தில் பிடித்து தள்ளிவிடுவார் என்று தெரிந்திருக்கிறது கூரத்தாழ்வானுக்கு ஏன் அப்படி தர்மம் என்ன சொல்றது நண்பனாக இருந்து பொய் வேஷம் தரித்து நாடகமாடி அவனை கெடுத்து விட்டால் அது முட்டாளு கடையாளம் அது பெரும் அதனால் பாபம் வரும் கூறத்தால்வான கவலை நமக்கு வேண்டியவனு பேர் வச்சிருந்து பாப்பியாயிட்டானே இவனை எப்படியாவது நாம் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்ன தேவை பெருமானிடத்தில் பிரார்த்தித்து முக்தியே பெற்றுக் கொடுத்தார் இதுல உண்மையில முட்டாளா போனது நாளூராம்தான் கூறத்தால் நமக்கு என்ன கேட்க தோணும்னா நாலூரான நண்பனா வச்சு முட்டாள்தனம் அவர் வெளுத்த நம்பினார் அவ்வளவுக்கு ஏமாற்றிய கொடுமை குற்றம் அவனே முட்டாள் என்று நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதத்தான் மிச்சாச்சாரதி மித்திர்த்தே எச்சமூடாச உச்சதே என்று சொன்னார் இப்ப நாம அடுத்த அடையாளம் பார்ப்போம் அகாமான் காமய காமயானான் பரித்தஜே பலவந்தன் தமாகு மூடச் இவர்களையும் மூடர்கள் என்று சொல்ல வேண்டும் அகாமான் காமயசி எதில் நாம் விருப்பப்படக்கூடாதோ அதில் நான் விருப்பப்பட்டால் நான் முட்டாள் காமையானான் பரித்தியஜெயது விரும்பத்தக்கவை எதோ அதில் விருப்பப்படாமல் இருந்தாலும் நான் முட்டாள் விரும்பத்தகாதவற்றில் விருப்பு கொண்டாலோ விரும்பத்தக்கவற்றில் வெறுப்போடு இருந்தாலோ விருப்பப்படாமல் போனாலோ மூணாவது பலவன் சந்தை விட பலசாலியை முட்டாள்கள் தான் உடம்புல பலத்தை பத்தி மட்டும் சொல்லல ரஜோகுணம் தமோகுணம் காமம் குரோதம் இது எல்லாம் நம்மளை விட பலம் பொருந்தியவை இதுகளை ஜெயிக்கணும்னா நேர போய் மோதி பிரயோஜனமே இல்லை காமத்தையும் கோபத்தையும் மோதி ஜெயிச்சுறதுக்கு நம்மளால முடியுமா கண்ணனேஸ்வரர் காம ஏஷா குரோத ஏஷகா ரஜோகுண சமுதவஹா ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா காமக்ரோதங்களை ஜெயிக்க முடியாது வெல்லவே முடியாது ஜாகிரதையாத்தான் வெல்ல வேண்டும் பெருமாளிடத்தில் நம் சித்தத்தை செலுத்தி அவரிடத்தில் சரணாகதி பண்ணி அவருக்கு தொண்டு புரிந்து அவர் பலத்தால இதை ஜெயிக்கணும் அப்ப ரொம்ப பெரிய பலவான ஒருத்தனை கையில பிடிச்சுக்கணும் அப்புறம்தான் இந்த பலித்தர்களை எதிர்த்து போகணும் அதை விட்டுட்டு பைட்டிகார்கனமா நானே இவர்களை எதிர்க்கிறேன் ஒளிந்து கொண்டான் அப்ப ராமனு கைப்பிடித்த பலத்தால் இப்போது வாலி எதிர்க்கிறான் தொண்டரோடிகுடி ஆழ்வார் யமனையும் யமனின் சீடர்களையும் கண்டாலே பயந்து நடுங்குவார் இப்போது ராம நாமத்தை அண்டகொண்டார் காவலில் பொலன கரிதன்னை கடக்க பாய்ந்து நாவலு துழிதருகுனே மூவலகுண்டு மெண்ட முதல்வர் நின் நாமங்கத்த ஆபலிப்பு உடமை கண்டாய் உன்னுடைய நாமங்களை கற்று விட்டேன் இனிமேக்கு தைரியம் உதிர்த்து யமனுடைய தலையில கால வச்சு நடக்க போறேன் யமன் பெரிய பலசாலி அவன் நம்ம எதிர்த்தரவே முடியாது ஆனா பகவானுடைய நாமங்களை கைப்பிடித்து கொண்டால் நம்ம கோஷ்டில சேர்த்துனுட்டா அப்புறம்தான் எதிர்க்கலாம் நால நம்ம விட வலியவர்களை நேர மோதவே கூடாது எதிர்த்துக்க கூடாது நம்ம விட இன்னும் வலியவர்களை கையில வச்சிருந்து இவர்களோட அப்பதான் மோதுவதற்கே போக வேண்டும் அப்படி இல்லாமல் நேர மோதல் கண்ணோட்டத்தை வச்சிருந்தா இவன் முற்றாள் மத்தொன்னு சொல்லுகிறார் அகாமான் காமயதி எதுவும் எதுல ஆசைப்படக்கூடாதோ அதெல்லாம் ஆசைப்படுவோம் நமக்கு பல பேர் இருக்கா பத்திரிகைகளா இருக்கட்டும் ஊடகங்களா இருக்கட்டும் இன்னும் ஆசைப்படு ஆசைப்படு எல்லாத்தையும் ஆசைப்படும் சாப்பிடறதுல ஆசை கண்ட கண்டத பார்க்கறதுல ஆசை கண்ட வழியில போறதுல ஆசை எல்லார் சொத்துக்கும் எனக்கு ஆசை நானே ஓஹோன்னு எல்லாத்துக்கும் அதிபதி ஆகணும்னு ஆசை தூண்டி விடுறதுக்கும் பல பேருக்கு கடவுள் இதெல்லாம் முதல்ல தேவையான ஆசையா இதனால நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட போறதா இதனால மத்த சுத்தாருக்கே தான் மகிழ்ச்சி ஏற்பட போறதா யாருக்கும் மன வருத்தம் இல்லாம இந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்க முடியுமா இது யோசிக்காமல் எனக்கு வேணும் வேணும் வேணும் அப்படின்னா தேவையற்றதெல்லாம் ஆசை கொள்ளுகிறோம்னு அர்த்தம் சரி தேவை இருக்கிறது ஆசைப்படுவானா பக்தி தேவை கர்மயோகம் தேவை ஞான யோகம் தேவை நேர்மை தேவை க்ஷேத்திரங்களுக்கு போய் தரிசிப்பது தேவை புண்ணிய தீர்த்தத்தின நீராதல் தேவை சிராத்தம் பண்றது தேவை தப்பணம் பண்றது தேவை நிறைய தான தர்மம் பண்றது தேவை இதுல ஆசையே வராது அப்ப எதது நமக்கு தேவையானதோ ஏற்புடையதோ அதில் ஆசை வர்றதில்லை எது ஏற்காததோ அதில் ஆசைப்படுகிறோம் எது ஏற்புடையது ஏற்பில்லாததுங்க நாம் தானே முடிவு கொள்ள வேண்டும் இந்த இடத்த என்ன சொல்லிட்டார் உனக்கு ஏற்காததில் ஆசை வைக்காதே ஏற்கனவே ஆசைப்படாமல் இருக்காது அடுத்து கல்வி என்ன வரும் எது எனக்கு ஏற்பது எது எனக்கு ஏற்காதது அதை சொல்லிட்டீர் ஆசைப்படணுமா இல்லையான்னு முடிவு பண்ணிட மாட்டோமா அவசியம் சொல்ல வேண்டிதான் ஒரு நாள் காத்திருந்து இந்த விதூரநீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி